சுவ கீஜம் குரு கிருப்பூத்து அருணகிரி நாந்திர கொடுத்து கண்டரனுபூதி நித்தம் குமரா குமரா மருகாச்சம் வள்ளிதேவசனா காத்தமயிரமணியோ மருகாச்சரம் மயூராதிருடம் மகாச்சூடம் மனோஹாரதேகம் மகச்சிகேகம் மகி தேவ தேவம் மகாவேர பாவம் மகாதேவ பாலம் பஜேலோக பாலம் இன்னைக்கி இருக்கக்கூடிய பாசுரம் வந்து ரொம்ப வசத்தியான பாசுரம் மரணபயம் போகிறதுக்காக காலன் யமபயம் போகிறதுக்காக ஆரம்பத்தேன்னு பார்த்தேன்னா நீ பத்தாவது ஒரு முதல்ல வந்து மங்களாச்சரணோ செய்யுள் கணபதியை பாடினது அப்புறம் நான் ஒன்று வந்து வேல் மயில் சேவல் இப்படி எல்லா ஒன்று சே சேர்ந்த எல்லா உயர்ந்த விஷயங்களை பாடுறதுக்காக பாடும் பணியை கொடுப்பான்னு கேட்டார் கவலையேற்று இல்லாமல் இருக்கிறதுக்கு கேட்டார் தியானத்திற்கு கேட்டார் பந்த பாசத்தை அறுப்பதற்கு கேட்டான் மாயிலிருந்து விடுபடுவதற்கு கேட்டார் தியானம் செய்வதற்கு கேட்டார் நினைத்தால் அதாவது முருகனை நினைத்தால் வினை அரும் எல்லா மூன்று விதமான வினைகளை அறுப்பதற்கு கேட்டார் அப்பவும் ஜனன மரண மயக்கம் பிறவி மயக்கம் போர்த்து கேட்டார் அப்புறம் இந்த பெண் ஆசை அந்த பெண் மயக்கம் அது போகிறதுக்காக மையல் விடுதல் எப்பொழுதுன்னு கேட்டார் இப்போ இந்த பத்தாவதில் இந்த மரண பயம் போட்டு கேட்டார் இதுதான் சொன்னது நம்ம ஆச்சாரியாரும் அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் இதே சொல்லியிருக்கார் இதுக்காகவே கிருத்தந்தஸ் தூத்தேஷு கோப்திந்தி பிந்தி தி மாம் தர்ஜயத்சு மஞ்சூரம் சமாருக்கிய மாபைர்த்தித்வம் புரஷக்தி பாணி மமா யாகி சீக்கிரம் ஹே பிரபோ சுப்பிரமணியா குமார கடவுளே எவனுடைய கொண்ட தூத்தர்கள்லாம் அடி வெட்டு குத்து அப்படின்னு அதட்டி ஹிம்சா செய்கிறபோதும் நீ வந்து சக்தின்னு சொல்லப்பட்ட வேளாயுத்தை கையில் எடுத்துட்டு மயில் வாகனத்தை தேரிண்டு பயப்படாதே மாபை மாபைங்கிற வார்த்தை ரொம்ப வசத்தியான விஷயம் பாகவரத்தில் சேர்ந்தவர்கள் சொல்லுவார் மாபை நீ பயப்படாது அப்படின்னு அஞ்சேல சொல்ல அப்படி எனக்கு அனுகிரகம் கொண்டு வாய் சொல்வார் அதைத்தான் இங்க காமிக்கிறார் கார்மாமிசை காலன் வரிகல் வரி வர கலப தேர்மாசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்பலாரி தலாரியனும் சூர்மாமடியே கார்மாமிசை காலன் வரின் கலபத்து ஏர்மாசை வந்தியதிரப்படுவாய் தார்மார்வலாரி தலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே இப்படி யமபயம் மரண பயம் காலபயம் போவதற்காக சொல்கிறார் இதுதான் உண்டும் அதிபீஷண கட்டுபாஷனை யமகிங்கர படதி தத்தாடன பரிபீட்டன மரணாகம சமயே மயாசக அமச்சேதசி யமசாசன நிவசன் சிவசங்கர சிவசங்கர சிவஹரமேஹரது இப்படி சின்ன வயசுலேருந்தே அந்த ஸ்லோகம் சொல்கிறதுண்டு பிரார்த்தனை படுத்துகிற போது அதாவது அப்படின்னா ராத்திரிலேயே எனக்கு வந்தோம் ராத்திரிலேயே நம்ம வந்து கிளப்பி போயிட்டாலும் போல சௌக்கியமாக அனா யாசேன சாயுஜ்யம் தான் வேணும் அனா வினா தைன்யம் ஜீவனம் தெய்வமே கிருப்பையா ஸ்கந்தா தவபார பக்தி மதஞ்சலாம் அப்படி தான் ஸ்கந்தா குமரா அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அதைத்தான் இங்கே சொல்கிறார் அனுபூதியில் இவ்வளவு தூரம் ஒவ்வொன்றா சொல்லிடும் தல்லையா ஒவ்வொரு ஆஸ்பெக்டு அந்த ஆஸ்பெக்ட்டுக்கு ஒரு பிரார்த்தனையாக ஒரு கோரிக்கையாக என்ன ஒரு பிரயோஜனமாக நமக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு ஒன்றும் இல்லை நமக்கு பிரயோஜனமாக சொல்கிறதுன்னா இது மரண பயம் நீங்குவதற்காக கார்மாமிசைக்காரன்வரின் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுமாய் தார்மார்பலாரி தலாரியனும் சூர்மாமடிய தொடுசே வலவேலவனே சூர்மாமடிய தொடுவேலவனே காரணம் ஒரு கருப்பு கலபத்துன இந்த கலாபமிலேன்னு சொல்கிற மாதிரி தோகை ஏறுனால் அழகு காரமான கருமை கருப்பாக இருக்கக்கூடிய இரும்மை கடான் வலாரி வலன்னு சொல்லப்பட்ட அசுரனை முடித்த இந்திரன் வலன் அதான் வலாரின்னு பேர் தலாரின்னா அந்த அவனுடைய ஸ்தலமான சொர்க்கத்தை எதிரியாக இருந்தவன் சூரபத்மன் அப்போ இந்திரனுடைய தலத்துக்கு விரோதி இப்படி மாலை அணிந்த ஹே மார்பை கொண்ட ஹே பிரபோ குமரா இந்திரனுடைய உலகத்தை வாட்டிய சூரனையும் வேளார் முடித்தவன் கருப்பாக இருக்கக்கூடிய அந்த இருமக்கடா மேலே வாகனம் அப்படி யமன் காரன் மரண தேவரை மிருச்சு தேவையில் வரும்போது அழகான தோகை கொண்ட மயில் மேலே அது கருப்பாக அவரு பெருசாக இதாக இருக்கும் பார்த்து பயங்கரமாக இருக்கும் இருமக்கடாவும் பயமாக இருக்கும் அவன் வாகனம் இருக்கும் அவனும் பயமாக இருக்கும் தூதரல் பயமாக இருக்கும் அப்போ நீ அழகான தோகை கொண்ட மயில் மேலே வந்து நீ காட்சி கொடுத்து சொல்லணும் அதுதான் சொன்னதே மா மாபைகின்னு சொல்கிறாப்படி சொன்னார் இல்லையா அதுதான் சொல்கிறால் இந்த கார்மாமி செய்க அந்த மரண பயத்தில் யாராலையும் ஜெயிக்க முடியாது அந்த சிவபரம்பரு அல்லது முருகனுடைய கருணை இல்லாமல் ஒன்றும் நடக்காது அப்போது உயிரை பிரிப்பதற்காக காலன் யமன் மரண தேவட்டை வரபோது யார் நமக்கு பகத்தில் இருப்பார் யார் இருக்க முடியும் யாரும் கிடையாது யாவரே இருந்தும் யாவரே வாழ்ந்தும் யாவரே எமக்குற வாயும் தேவரல்லால் திசைமுகம் எனக்கு திருவுழம் அறியவே வேறுள்ளதோ பட்டினத்தார சொல்றேன் பாச கையில நம்ம கழுத்துல விளர போதும் என்ன செய்ய முடியும் இன்னும் பண்ண முடியாது அருமக கடவுளே அந்த வேலையில நம்மை காப்பாற்றுவதற்கும் வருவாயும் அன்பதென்ன ஒழிய வருவாயே அப்போ முருகா உன்னோட அடியவனான என்பால் நீ உந்தி எமன் வரமாட்டான் அப்படி வந்துட்டான் அட்ரஸ் மாறி அப்போ இது ஆதார் கார்டு நம்பர் திரியாக மாறி வந்துட்டால் அப்போ கலபத்து ஏர் மாமிகை வந்து எதிரப்படுவாய் அப்படி சொல்கிறார் அதுதான் ரொம்ப ஒசத்தியான விஷயம் இது வந்து எல்லாருக்கும் உண்டான விஷயம் இதனை அடியில் இதில் தான் ரொம்ப விடாமல் இது இதை சர்த்தையும் கந்தர் அலங்காரத்தில் அருணகிரணர் சொல்கிறது மருண மரண காலத்தில் முருக முருகனுடைய ஸ்கந்தனுடைய பதம் கிடைப்பதற்காக சொல்கிறார் மரண ரவாகம் நமக்கில்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரண வேலும் உண்டே கிண்டணியும் கூட சரணப்பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்து ரக்ஷரா ஆபரணனுக்கு பாகர ஞான கரகர பாஸ்கரன் சொல்கிறார் அப்படியும் மரண காலத்தில் மறக்கக்கூடாது அப்படி பிரார்த்தனை பண்ணாத பக்தர்கள் இல்லை பெரியாழ்வார் கூட சொன்னார் இதில் வைத்தவத்தில் அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன் அரங்க அரங்க அரங்கமா அரணை அரங்கத்தரண அரவணை பள்ளியானு அரங்கத்தரவணை பள்ளியான் அப்போதிக்கு இப்போது சொன்ன நமோநாராயணானு அப்படி தாய்மானோடு சொல்வதை தான் தேகமற்று போகும்ன்னே அருளை காட்ட தகாதோவின் கண்ணை பராபரம் சொன்னார் அப்பர் சம்பந்தர் எல்லாரும் சொன்னார் அடிதனம் அதே மாதிரி சுந்தரம் சுந்தரமூர்த்தி நாயினார் எந்தை நீ என்னை அவர் நலி இளவன் நலி இளவன் மற்றென்று அடியா நின விளக்கும் சிந்தையால் வந்து உன் திருவடியடைந்தேன் செழும்பொழில் திருப்புங்கூருடானே மாணிக்கவாஜை கூட சொல்றார் சாவாரெல்லாம் என்னளவோ தக்கவாரன் என்னாரோ தேவே தில்லை நடமாடி திகைத்தேன் நீத்தான் கேற்றாயேன் அதே மாதிரி இங்கேயும் கந்திர அலங்காரத்திலையும் சொல்கிறார் கால் இரண்டோட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்துருடே அப்படி சொல்கிறார் அப்படி கேட்காதவர்கள் இந்த விஷயத்தில் அநேகமாக யாரும் கிடையாது இத்தனைக்கும் எல்லாரும் பெரியவர்கள் ஞானிகள் பக்தர்கள் எல்லாருக்கும் ஆண்டவன் அனுகிரகம் பண்ணுக்கான் தார் மார்பன்ன மலர் மாலை அணிந்த திருமார்பினே ஒவ்வொரு ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு விதமாக புஷ்ப மாலை போட்டுக்கிறான் பகவான் ஸ்கந்தன் வலாரி தலாரின்னு சொல்லது வலங்கராசுரனை ஒழித்த இந்திரன் அவனுடைய நகரமான ஸ்தலம் அதுதான் புன்னுலகம் அதுதான் சொர்க்கம் அதை முடித்தவனான சூர் சூரபத்மன் சூர்மாமடி அதுடன் சூரனாகியம் மாமரம் அழிவுபடும் முடியும் வந்து அந்த சூரபத்மனோட ஸ்கந்தம் பாராயணம் பண்ணும் இது கட முதல்ல ராமாயணம் மாதிரியே முதல்ல ஒரு சண்டைக்கு சூரபத் நிராயுதமாக பண்ணி திருப்பி அனுப்பி வார் முருகன் முருகன் கடைசியில் தான் எல்லா விதமான மாயாயுத்தையும் பண்ணி மா மரமாக இரும்பு மா மரமாக இருப்பார் சமுதிரம் ஆயிரம் இது இருக்கிற மாதிரி அப்போது தன்னுடைய வேளாவில் விளந்து அப்புறம் அதுக்கப்புறம் அனுகிரகம் பண்ணார் மா தான் மரக்கருணி அப்போது அப்படிப்பட்ட வேலை கையில் ஆண்டியம் வேலாயுதனே கார்மாமிதை கருப்பாக இருக்கக்கூடிய அந்த இருமை கடாமையில் காலன் வரில் காலன் சொல்லப்பட்ட அது யமன் வரும்போது கலபத்து ஏர் மாமிஷி வந்து தோகையால் அழகான மயில் வாகனத்தில் எழுந்துரளி வந்து எதிரப்படுவார் அடியே எதிர்த்த அப்புறம் வந்து தரிசனம் கொடுப்பார் மாபை மாபை பயப்படாதரா அஞ்சேல் நான் சொல்கிறேன்லையே அப்படி வரணும் மலர்மாலை அணிந்த இந்த திருமார்பை கொண்ட ஏ ஸ்கந்தமூர்த்தேன் வலாசுனை இந்திரனுடைய தபத்தை அழித்த சூரனான அவனுடைய இந்திரனுடைய ஸ்தலம் சொர்க்கம் அதை அழித்த சூரனான மாமரத்தை அழியுமாறு வேலாயுதத்தை தொட்ட அவ்வளோதான் தொட்டான தொட்ட அப்படிப்பட்ட வேலாயுத்தை கொண்டவரேன் அடியனுடைய அந்த பிராணன் உயிரை பறிக்கிற போதும் அப்போ கருப்பாக இருக்கக்கூடிய எருமையின் மேல காலன் வராற பொழுதும் அதிபீஷண கடுபாஷன் எமக்கிங்கர படலிங்கிற போது அப்படி வரபோதும் தோகையால் அழகாக விரித்த தோகை கொண்ட அழகான மயில் வாகனமாக வந்து சிரிச்செண்டே வந்து எங்கிட்ட முன்னால் வந்து எந்தரணி அடியன் எதிரில் காட்சி கொடுத்து என்னை காக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் காட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் கார்மாமிசை காலன்பதில் மனுஷனுக்கு பெரிய பய எமபயம் மரணம் வந்து தவிர்க்க முடியாது அடியாருக்கு மரமில்லா பெருவாழ்வு சித்திக்கும் இருந்தாலும் சிறந்த முருகனுடைய அடியா இருக்க காலபயம் நேராது அப்படி வந்துடுத்தியா யமனுடைய வாகனம் க பெரு பிரிசு அப்படி எருமை ஆழகாலம் மாதிரி பார்வையில் அப்படியே கொளுத்துற மாதிரி கொடிய நெருப்பு வர மாதிரி கண்கள் அப்படி இருக்கு யமன் அப்புறம் காரன் வரணும் அப்போ வரபோது என்ன பண்ணுறது அப்போது நீ வந்தேன்னா யமன் வரவே மாட்டேன் வரீல்னு சொல்கிறதுனால பொதுவாக வரமாட்டான் இப்போ நான் அவ்வளோ தூரம் அட்லீஸ்ட் குறைஞ்ச பட்சம் அனுபூத்தி உழறினா சொல்லியிருக்கேன் அதுக்காக வரமாட்டான் அதுவும் ஆச்சாரியர்கள் சொன்ன பூஜங்கமும் சொல்லியாச்சு கிருதாந்தூத்தோடு கோப்பா திந்தி பிந்திமா தற்சிகம் மாபை தித்துவம் போற சக்தி பாணி மமா ஜாதி சீக்கிரம் பயப்படாத அப்படின்னு அப்போ வந்துட்டான்னா எவன் வழி ஆதார் கார்டை தப்பா வச்சுன்னு வந்துட்டான் அப்போ என்ன பண்றது அப்போ முருகா நீ மயில் மேலே வந்து அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படி அடிகளால் பிரார்த்தனை பண்ணார் கலபத்து ஏர் மாமிசை அப்படின்னா கலபமாகிய தோகை மயிலுடைய தோகையில் ஏர் அழகான மா பொறவி போன்ற மயில் கலபத்தேர்ன்னு வச்சுக்கலாம் கலபத்தேராகிய மாமயில் நீலக்ரீவ கலாபத்தேர் வீடு நீ பச்சேவகா திருப்பிடுவது அன்னத்தேர் ஏறியும் அயன் வளப்பால் போதும் அன்னத்தேர் அயன் முடிகேர் அடிகள் போதும் கூற்றுவன் வரபோதும் அந்த குமாரவேளான கந்தமூர்த்தி மயில் மேல வந்து ஆட்கொள்ளுமாறு திருப்புகழலையும் வராறுவன் திருப்புகழலையும் சொல்றாரவன் அந்த மோகர மயிலனில் இயலும் இயலுடன் வரவேணும் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சவென்பாய் அலங்காரத்தில் மாகத்தை முட்டி வரும் நெடுங்கூற்றன் வந்தால் என் முன்னே தோகை பரவியல் தோன்றி நிற்பாய் கந்தர் அலங்காரத்தில் இப்படி காலன் யமன் மரண தேவத மிருத்யு வரபோதும் நீ வந்து மாபை பயப்படாத அஞ்சேல் சொல்லணும் தார்மார்பா அப்படின்னா கட கதம்ப அந்த கரம்ப புஷ்பத்தார பண்ண பண்ண கரம்ப மாலை அதாவது கடப்ப மாலை வெக்ஷி ம வெஷி புஷ்பங்களாக பட வெக்ஷி மலர் இப்படிப்பட்ட புஷ்ப முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தது அந்த வலாரின்னு சொல்லதில் வலங்கிற அசுரன் வந்து பெரிய சக்தி படைத்தவன் சிவ பூஜை பண்ணி சிவாராதனை பண்ணி அவனுக்கு வந்து அப்படி இறந்தால் அவனுடைய சரீரம் எல்லாம் நவமணிகள் ஆகணும்னு ஒரு வரம் அழிந்திருக்கான் இந்திரன் அவனோட சண்டை போட்டான் அவன் இந்திரனும் தோற்று போயிட்டான் அந்த வலனோட போகணும் அப்போ வரனை பார்த்து இந்திரன் வந்து மயக்கே கேட்குறான் உனக்கு வரன் கொடுக்குறேன் கேளுந்தான் வரன் சிரிச்சுட்டு நீ தோல் தோற்று எனக்கு நீ வரம் கொடுக்குறேன் நான் உனக்கு வரம் கொடுக்குறேன் அப்போது இந்திரனுடனே டக்குன்னு ஒரு ட்ரிக்கு ஒரு தந்திரம் பண்ணி நீ யாக பசுவாகணும் நீ எனக்காக யாகப்பசுவாகணும்னு சொல்லணும் யாகப்பசுவைன்னா யாகத்துல வந்து பலி கொடுக்கப்படணும் அது வரம் கேட்டான் அதே மாதிரி யாகப்பசுவானே அவனை வந்து இந்திரன் முடித்தான் கொண்டான் அதுக்கப்புறம் அவனுடைய வர வரம் அடைந்ததுனால அவனுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் நவரத்தங்கள் ரத்தம் வந்து மாணிக்கமாயிடுத்து பற்கள்ான் முத்துக்குள்ளாயிருத்தேன் ம இதாக ரோமங்கள் அது வைடூரியும் எலும்புகள்லாம் வைரமாயிடுத்து பித்தம் வந்து மரகதமாகிடுத்து நினம் வந்து கோமலிகமாக இருத்து தசைகள்லாம் பவளமாகிடுத்து கண்கள்லாம் நீளமாகிருத்தி கபம் வந்து புஷ்பராகமாயிடுது இப்படிலாம் சொல்கிறார் எய்த்தவை புருடராகும் இவை நவமணியின் தோற்றம் இப்படி திருவிழையாடப்புறம்னு சொல்கிறார் இப்படி வலனை ஒழித்த வலன் அந்த வலன் அசுரனை அழித்த இந்திரனுடைய ஸ்தலம் அதுதான் பொன்னுலோகம் சொர்க்கலோகம் இந்த சொர்க்கலோகத்தை பானு கோப்பனை ஏற்றி அவனை அனுப்பி அழித்தான் சூரபத்மன் அவனுடைய ஸ்தலம் இது நம்ம சொர்க்கம் அதற்கு எதிரியாக வந்தவன் சூரபத்மன் இப்படி வலாரி தலாரி அப்படின்னு சொல்கிறதுனால அப்படி ஒரு ஒரு இதில் வார்த்தைகளை விளையாடியிருக்காரு அப்படி விளையாடுறாங்க அப்போ சூரபத்மன் வந்து கடைசி ரெண்டாவது ரெண்டாவது அவன் மொதோ திரை வந்து தோத்து போடுவான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் திரும்பி அனுப்பிச்சிடுவார் அவனை அதாவது ராவணனை ராவண நேரம் ஒரு மொத யுத்தம் ராவண யுத்தத்தில் நிராயுதமாக பண்ணி அவனை திருத்தி அனுப்பிச்சிடுவார் ராமாயணத்தில் யுத்தகாண்டத்தில் பார்க்குறான் ரெண்டா கடைசி எல்லாரையும் முடித்தப்புறம் வரபோது தான் அவனை முடிப்பார் மூணு நாள் யுத்தம் நடக்கிறது அந்த மாதிரி இங்கே அந்த சூரபத்மன் வரபோதும் ரெண்டாவது வரபான் நான் எல்லா விதமான மாயா சேட்டதங்கள்லாம் செய்யணும் அவன் வந்து ஆயிரத்தி எட்டு அண்டம் ஆயிரத்தி எட்டு அண்டங்கள் அவன் ஆக்ஷி பண்ணான் நூற்றி யுகங்கள் ஆட்சி பண்ணான் இருந்த அசுரர்கள் ஆக்ஷி பண்ணிய ஒரு விதத்தை பார்த்தா சூரபத்மனுக்கு ஒரு ஆட்சி காலம் ஆக்ஷி இடம் ரெண்டும் கொடுத்துருக்கார் எல்லாம் சிவபூஜையினுடைய மகிமை என் அவருடைய சக்தி தான் முடிக்குனர் அதே மாதிரி சிவனே முருகன் முருகனே சிவன் அப்படி வந்தது அப்போ அவருக்கு வந்து பலவிதமாக முடித்தார் அவர்களுக்கெல்லாம் இந்த ப பிரம்மாஸ்திரம் வைஷ்ணவாஸ்திரம் நாராயணாஸ்திரம் பசுபராத்திரம்லாம் சர்வசாதாரணமாக இருக்குது நான் பார்த்து படித்தது நான் பார்த்தேன் அதெல்லாம் பசுபுராத்திரம் எல்லாருக்கும் எல்லார்களிலையும் இருக்குது பசுபுராத்திரம் கடைசியில் இந்த சக்தி அவன் மாயை இல்லையா மாயையை முடிக்கக்கூடியதே ஞானந்தான் மாயையை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அடக்கக்கூடியது ஞானந்தான் ஞான சக்தியாக இருக்குது வேலாயுதம் அதனால் வேலாயுதத்தால் முடித்தேன் அப்போ சூரபத்மன் வந்து அவருடைய அந்த திருட சக்தி குறைஞ்சு போச்சு கடைசியில் சமுத்திரத்தில் ஆயிரத்தி எட்டு அங் அண்டங்கள்லையும் நெழல்படுறாப்புல இப்படி இரும்புமயமான பெரிய ஒரு மாமரமாக பல கிளைகளோடு அப்படி நின்று லோகங்களையெல்லாம் கஷ்டப்படுத்துகிறான்னு அப்படி இருக்கான் அப்போது நம்ம ஸ்கந்த சுவாமி வேலாயிரத்தை சிரித்தி இந்த மாமரத்தை பிளந்து எரிந்தார் விடம் பிடித்தமலன் செங்கண் வெங்கனல் உருத்தி பாணி இடம் பிடித்திட்ட தோயில் இடம் பிடித்திட்ட தீயில் தோய்த்து முன் இயற்றியன்ன உடம்பிடி தெய்வம் இவ்வாறு எழு கெழு ஏகின் மடம் பிடித்திட்ட வெஞ்சூர் மாமுதல் தடித்ததென்று கண்ட இப்படி ஆயிரத்தி எட்டு அப்படி ஆண்டு வந்தான் அந்த சூரன் சூரபத்மன் சூரன் பத்மன் ரெண்டு பேர் ஒன்றா வந்தது மறுபடியும் முடிக்கிற போது மயில் வேல்னு மயில் சேவல்னு அப்படி பண்றாரு சூரபத்மன் அவருடைய பூர்வ ஜென்ம கதையை ஸ்காந்த புராணத்தில் சொல்லப்படுது சங்கர சங்கீதையில் ரெண்டாவது பாகமாக இருக்கக்கூடியதில் அங்கே காண்பிக்கிறார் உபதேச காண்டத்தில் காண்பிக்கிறார் அது எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருடையும் தாரகாசுரன் கிரவுஞ்சாசுரன் சிங்கமுகன் சூரபத்மன் இவர்கள்லாம் இருக்கிறத காமிக்கிறார் சூரன் பத்மன் இரண்டு அசுரளாக இருந்தார்கள் இந்த ரெண்டு அசுரலும் சேர்ந்து தான் இங்கே வரபோது சூரபத்மனாக வந்தது அவர்களை முடித்த மறுபடியும் மயிலாகவும் சேவலாகவும் ஆனார் அதை வந்து மறுபடியும் சேராக்கூடாம நடுவில் தன்னுடைய ஞானாயுதமான வேலாயுதத்தை அப்படி குறுக்க அப்படி வச்ச உடனே ரெண்டும் சேராத மாதிரி பண்ணிட்டார் அவருடைய திரு அனுகிரக திருஷ்டி அவருடைய வேளா யுதம் மயிலா வந்தும் சேவலா வந்தும் கொடூரமாக சண்டை போடுறாப்புல வந்த உடனே அடங்கி போயிட்டார் அப்படியே தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டான் சுப்பிரமணிய சுவாமி அப்படியும் ஆயிரத்தி அண்டங்களையும் ஆண்ட சூரனையும் அழித்தகே முருகா இந்த யமனை அடக்கி என்னை ஆட்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் அதனுடைய தாற்பயம் அப்பா ஆமாம் அவ்வளோ பெரிய ஹையஸ்ட் லெவலில் கஷ்டப்படுத்தின்னா அவ்வளோ ஒரு கஷ்டப்படுத்தியிருக்கான் சூரியன் இந்திரன் வருணன் அக்னி வாஜு இவர்கள்லாம் அந்த மகேந்திர பட்டத்தில் அவருடைய பட்டத்தில் மீன் பிடிச்சி உலர வச்சு சூடு இல்லாமல் தினம் ஏசி இருக்காப்பில் பண்ணி இப்படியெல்லாம் பலவிதமாக அப்படியெல்லாம் பண்ணி கருவாடு மாதிரி பண்ண வச்சு இப்படியெல்லாம் இதெல்லாம் இருக்குது இந்த பா ஸ்காந்தத்துலேயே மீன் பிடிக்க சொல்லி அப்படியெல்லாம் பண்ணுங்க அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திருக்கணும் எல்லா விதத்துலையும் கஷ்டப்படுத்திருக்கணும் ஏன் தப்பான ஒரு தக்ஷயஜத்தில் அவ்வளோ தூரம் அறுவரை கொடுத்த அறுவரை கொடுத்தப்புறம் கூட வேணும்னே அவர்கள் வந்து தக்ஷயஜத்தில் அவர்கள் கலந்துண்டார்கள் சிவத்ரோகம் செய்தார்கள் சிவத்ரோகம் செய்தால் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டார்கள் அப்படி சூரபத்மன் அப்படிப்பட்ட குடிய சூரபத்மனை முடித்தான் மாயை அதை முடித்தவன் ஞானத்தால் வேலை கொண்ட வே ஞான பண்டிதன் அப்படிப்பட்ட வந்து காலனை முடிக்கிற நேரம் காலன் வரபோதோ அப்படிப்பட்ட விரித்து ஆடக்கூடிய கோலமைகள் மேலே வந்து என்னை ரட்சிப்பாயாக அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பாட்டை பிடித்த பாட்டு சொல்லணும் கார்மாமிசை காலன்வரின் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய்